ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஷண்ணவதி தர்ப்பண முறையை நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து விரிவாகப் பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையிலே தற்பொழுது நடந்துகொண்டிருக்கிற மகாலயபக்ஷம் விஷயமாக தர்மங்களை பார்த்துன்னு வரும் இந்த மகாலயபட்சத்தில் நாம் நம்முடைய பிதற்கள் மாத்திரம் அல்லாமல் காரணிக பிதற்களையும் சேர்த்து ஆராதிக்கிறோம் இந்த காரணிக பித்தர்களையும் சேர்த்து நாம் ஆதரிப்பதற்கான காரணங்களை விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருடம் வரக்கூடியதான மகாலய பட்சத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கு அதாவது நாம் இந்த மகாலய பட்சத்தில் இரண்டு விதமான ஸ்ராத்தங்களை பண்ணுறோம் வருஷா வருஷம் செய்துன்னு அதாவது பக்ஷ மகாலயம் அப்படின்னு ஒன்று சக்கரன் மகாலயம்னு இப்படி இரண்டு விதமான ஸ்ராத்தங்களை நாம் இந்த மகாலய பட்சத்தில் செய்துன்னு வரும் இதற்கு இரண்டுக்கும் முறைகள் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கு முதல்ல இந்த பக்ஷ மகாலயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மகாலய பக்ஷம் ஆரம்பித்த தினத்திலிருந்து ஆரம்பித்து பதினாறு நாட்களும் நாம் தர்ப்பணமாக செய்கிறோம் அதற்கு தான் பக்ஷ மகாலயம் அப்படின்னு பேர் 16 நாட்கள் செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு இதற்கு காலம் ஒரு முறையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சக்கரன் மகாலயம் என்கிற சிராதத்திற்கு காலம் ஒரு முறையாக சொல்லப்பட்டிருக்கு அது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம் முதல்ல பக்ஷ மகாலயத்திற்கு காலம் என்ன அப்படின்னு சொல்கிற பொழுது ஆஷாடீம் அவதிங்கிருத்வா பஞ்சமம் பக்ஷமாசிரித்தாக காங்க்ஷந்தி பிதரக் க்ளிஷ்டாக அன்னமப்பியன்வகம் ஜலம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது ஆஷாட பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து எந்த ஒரு அஞ்சாவது பட்சமானது இருக்கோ கிருஷ்ண பட்சம் அதற்கு மகாலயா அப்படின்னு அதற்கு பெயர் அந்த மகாலயத்திற்கு அந்த ஆஷாட பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து அஞ்சாவது பட்சமாக இருக்கணும் அதே சமயம் கன்னியில் சூரியன் இருக்கணும் இது இரண்டும் எப்போது அமையிறதோ அதற்குத்தான் மகாலயான பேர் அந்த மகாலய பட்சத்தில் நாம் பதினாறு நாட்கள் இந்த மகாலய சிராதத்தை செய்யணும் அதற்கு பக்ஷ மகாலயம்னு பெயர் பதினாறு நாட்கள் என்பதுதான் கணக்கு அதில் இந்த வருஷம் எப்படின்னா ஆஷாட பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து அஞ்சாவது பட்சம் ஆவணி மாதமே வந்துட்டுது இன்னும் கன்னியா மாதம் ஆரம்பமாகலை அதாவது புரட்டாசி மாதம் இன்னும் ஆரம்பிக்கலை புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறதுன்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னா கன்னியாராசியில் சூரியன் பிரவேசித்தால் அதற்கு தான் மாசம்னு பேர் அதாவது புரட்டாசின்னு நாம் சொல்கிறோம் இது இந்த வருடம் அமாவாஸ்ய அன்னிக்குதான் கன்னியாராசியில் சூரியன் பிரவேசிக்கிறார் அப்படி இருக்கிற பொழுது இந்த மகாலயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் ஆதோ மத்தியாவசானேவா எத்த கன்யாம்பிரஜே திரவி சபக்ச சகல பூஜா ஸ்ராத ஷோடசகம் பிரதி அதாவது இந்த மகாலயபக்ஷத்தில் முதலிலோ நடுவிலோ கடைசியிலேயோ புரட்டாசி மாசம் சம்பந்தம் இருந்தால் போரும் இந்த பதினாறு நாட்கள் தர்ப்பணத்தை செய்துடலாம் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது இந்த ஷோடச மகாலயத்திற்கு பதினாறு நாட்கள் செய்ய வேண்டியதான மகாலயத்திற்கு அதை நாம் தர்ப்பணமாக செய்து நிறோம் அதை அன்னரூபமாக அன்னரூபமாகவும் செய்யலாம் அன்ன தினமும் அன்னரூபமாகவே செய்துண்டு வரணும் அப்படி பன்னிண்டு வர்ற பொழுது அன்னன்னிக்கு ஸ்ராத்தம் முடிஞ்ச உடனே தர்ப்பணம் செய்யணும் பக்ஷ்ராத்தம் எதா குறியாது தர்ப்பணம் து தினே தினே சக்கரன் மகாலயே செய்வ பரேஹி திலோதகம் என்று காண்பிக்கிறது பக்ஷமஹாலயம்னு பதினாறு நாட்களும் ஸ்ராத்தம் செய்கிற பொழுது அன்னன்னிக்கு ஸ்ராத்தாங்க தர்ப்பணத்தை செய்துண்டே வரணும் அல்லது அதை திலரோ தில தர்ப்பணம் மூலமாகவும் செய்கிறோம் அப்படி இப்போ நாம் செய்துன்னு வரும் பதினாறு நாட்களும் தர்ப்பணமாக செய்வது இதற்கு பக்ஷ மகாலயம் என்று பெயர் இதை இந்த வருடம் இந்த மகாலய பட்சத்திலேயே செய்துவிடலாம் ஆனால் சக்கரன் மகாலயம் என்று நடுவில் ஒரு நாளைக்கு நாம் ஹிரண்ய ரூபமாக செய்கிறோமே அதற்கு தான் என்று பெயர் இந்த சக்கரன் மகாலயத்தை இந்த மகாலய பட்சத்தில் செய்யக்கூடாது இந்த வருடம் ஏன்னா சக்கரன் மகாலயத்திற்கு காலம் சொல்கிற பொழுது ஆஷாடியா பஞ்சமே பக்ஷே கன்யாசம்ஸ்தே திவாக்கரே யோவை ஸ்ராதம் நர்குறியாது ஏகஸ்மின்னி வாசரே என்று காண்பிக்கிறது ஆஷாட பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து அஞ்சாவது பட்சமாக இருக்கணும் மேலும் கன்னியாசம்ஸ்தே திவாகரே கன்னியாராசியில் சூரியனும் இருக்கணும் இது இரண்டும் எப்போது அமைஞ்சிருக்கோ அப்போதான் சக்கரன் மகாலயத்தை செய்யலாம் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது தர்மசாஸ்திரத்தில் அனைத்து மகர்ஷிகளுடைய வாக்கியங்களையும் நாம் பார்க்கிற பொழுது கன்னியாகதே செவிதரி கன்னியாசம்ஸ்தே திவாகரே அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த சக்கரன் மகாலயத்திற்கு கண்ணியில சூரியன் இருக்கணும் என்பது மிக மிக முக்கியம் என்று காண்பிக்கிறார் கன்னியாராசோ மகாராஜா யாவத்திஷ்டே த்விபாவசு தஸ்மாத் காலாத் பவேத் தேயம் விரச்சிகம் யாவது ஆகம் என்று காண்பிக்கிறார் இந்த கன்னியாராசியில் சூரியன் இருக்கணும் என்பது மிக மிக முக்கியம் இந்த சக்கரன் மகாலயத்திற்கு என்பதினாலே இந்த வருடம் அமாவாசா அன்னிக்குதான் மாசம் பிறக்கிறது புரட்டாசி மாசப்பிறப்பு வரக்கூடியதான அமாவாசை அன்னிக்குதான் அப்போது இந்த பக்ஷ மகாலயம் பதினாறு நாட்களுக்கும் செய்யக்கூடியதான தர்ப்பணத்தை இந்த பக்ஷத்தில் செய்துவிடலாம் இந்த சக்கரன் மகாலயம் என்பதை எப்போ செய்யணும் அப்படின்னா அது கொஞ்சம் தள்ளிதான் செய்யும்படியாக வருது இந்த வருடம் ஏன்னா சக்கரன் மகாலயத்திற்கு கன்னியாராசியில் சூரியன் இருக்கணும் என்பது மிக முக்கியம் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறதுங்கிறது ஒன்றும் ரெண்டாவது அமாவாசைக்கு பிறகு மலமாசம் வருது மலமாசம் ஒரே மாதத்தில் இரண்டு அமாவாசை இருந்தாலோ அல்லது எந்த மாதத்தில் அமாவாசையே வரலையோ அதற்கு மலமாசம் என்று பெயர் இந்த வருடம் புரட்டாசி மாதம் பிறந்தவுடனே ஒரு அமாவாசை வருது கடைசியில் ஒரு அமாவாசையை வருது ஒரே மாதத்தில் இரண்டு அமாவாசையை வருவதனாலே மலமாசம் என்று பெயர் இந்த மலமாசத்தில் சில காரியங்களை செய்யக்கூடாது என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது விரத்திஸ்ராத்தம் ததா சோமம் அக்னியாதேயம் மகாலயம் ராஜாபிஷேகம் காமியஞ்ச ந குறியாத் பானு லங்கிதே என்று காண்பிக்கிறது அதாவது நாந்தீஸ்ராத்தம் செய்யக்கூடாது சோமயாகங்கள் செய்யக்கூடாது ஆதானம் செய்துக்கக்கூடாது இந்த மகாலயசிராதமானது செய்யக்கூடாது காமியகர்மாக்கள் எதுவும் இந்த மல மாதத்தில் செய்யக்கூடாது என்று இருப்பதனாலே இந்த மல மாதத்தில் மகாலய சிராதத்தை நாம் செய்ய முடியாமல் இருக்கு அப்போ இந்த மகாலயத்தை எப்போ செய்யணும் என்பதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்